வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி சேவை ஜனவரி 28 எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் மதுரை தோப்பூரில் 1264 இருநூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார் இந்த விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி கோடி ரூபாய் செலவில் ராமேஸ்வரத்தையும் பாம்பனையும் தனுஷ்கோடியோடு இணைப்பதற்கான திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக பாரதிய ஜனதா மண்டல பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது பிரசவத்தின் போது தாய் சே இறப்பு சதவீதம் பெருமளவு குறைந்துள்ளது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்றைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது நிதி நிலைமை மோசமாக இருக்கும் போது சம்பளத்தை மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி உயர்த்தியது எப்படி என ஜாக்டோ அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக கூடுதல் செயலாளர் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐஏஎஸ் உயர் அதிகாரிகள் கோவை ஈசா யோகா மையத்தில் ஐந்து நாட்கள் தங்கி யோகா பயிற்சி மேற்கொண்டனர் பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை கொடுத்தால் இலவச வைஃபை தரும் புதுமையான இயந்திரத்தை சேலம் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா உட்பட மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் அனுப்பி வருகிறார் இதனால் பாஜக அல்லாத மாநில அரசுகள் அதிருப்தி அடைந்துள்ளன கோவாவில் உள்ள கடற்கரைகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மது அருந்துவோருக்கும் மது பாட்டில்களை உடைப்போருக்கும் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அதை செலுத்த தவறினால் மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அதேபோல சுற்றுலா தலங்கள் மற்றும் பொது இடங்களில் சமைப்போர்க்கும் தண்டனை வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பொருளாதார குற்றங்களுக்காக தேடப்படும் நீரவ் மோடி மற்றும் அவரது மாமா மெகுல் சோக்சியை இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்காக ஏர் இந்தியா தனி விமானம் மேற்கிந்திய தீவுகளுக்கு விரைகிறது மகாராஷ்டிராவில் இன்சூரன்ஸ் பணத்திற்காக இறந்ததாக போலி சான்றிதழ்கள் தயாரிப்பதில் ஈடுபட்ட மும்பையைச் சேர்ந்த மோசடி கும்பல் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் டெல்லியில் இன்று காலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது நம் நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ள அதிவேக ரயிலான ரயில் பதினெட்டிற்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என பெயர் சூட்டப்படுவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விபத்தில் சிக்கிய கேரள தொழிலாளி ஒருவருக்கு இரண்டு கோடி ரூபாய் நஷ்ட வழங்க கேரள மோட்டார் வாகன தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் சிறையில் உடல் நல குறைவால் அவதிப்படுவதால் தனக்கு ஜாமீன் வழங்குமாறு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தென்னமெரிக்க நாடுகளில் பரவி புதிய வகை ஆட்கொள்ளி வைரசால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் சிலி மற்றும் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளில் இந்த வகை வைரஸ்களின் தாக்கம் அதிகரித்துள்ளது இத்தகைய வைரஸ் தாக்குதலால் இதுவரை பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் பிரேசில் நாட்டில் அணைய ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பில் பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது காணாமல் போயுள்ள முன்னூறு பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இவ்விபத்து குறித்து ஐநா பொதுச் செயலாளர் இரங்கல் தெரிவித்துள்ளார் கௌரவ கொலையில் தொடர்பிருக்கலாம் என நம்பப்படும் இந்திய பெண்மணி ஒருவரும் அவரது உறவினரும் கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சீனாவுக்கான கனடா தூதர் ஜான் மெக்கலனை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிலிப்பைன்ஸ் நாட்டில் தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்ற இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் எட்டு பேர் பலியானார்கள் சவுதி அரேபியாவும் அணு ஆயுதங்களை ரகசியமாக தயாரித்து வருவதாக அமெரிக்காவில் வெளியாகும் த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் தங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக அதன் விலை உயர்ந்துள்ளது வரலாற்றில் முதல் தங்கத்தின் விலை சவரன் இருபத்தி ரூபாயை எட்டியுள்ளது சீனாவின் பிரபல தொலை தொடர்பு நிறுவனமான ஹுவா தயாரிக்கும் பொருட்களுக்கு சில நாடுகள் தடை விதித்திருப்பது நியாயமற்ற செயல் என்று சீன வெளியுறவு அமைச்சர் சாடியுள்ளார் அமுல் பால் நிறுவனம் முதல் முறையாக ஐநூறு மில்லி லீட்டர் பெட் பாட்டில்களில் ஒட்டக பாலை அறிமுகம் செய்திருக்கிறது இதற்காக குஜராத் மாநிலம் காந்திநகர் அகமதாபாத் கட்ச் பகுதிகளில் இருந்து ஒட்டக பெறப்படுவதாக அமுல் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடனில் மூழ்கியுள்ள ஏர் இந்தியா நிறுவனம் மீள்வதற்காக முதல்கட்டமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் வீடு வாங்குவோர் முதலீடு செய்ய விரும்பும் டாப் டென் நகரங்கள் பட்டியலில் தமிழகத்தின் சென்னை மற்றும் கோவை மாநகரங்கள் இடம்பெற்றுள்ளன விளையாட்டுச் செய்திகள் மெல்போர்ன் நகரில் நடந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் ஆன ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் ஏழாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் செர்பிய வீரரும் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள நோவாக் ஜோகாவிச் இந்தோனேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் காயம் காரணமாக ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மரின் விலகியதை சாய்னா நேவால் பட்டம் வென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் வென் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் முன்னூற்றி எண்பத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி தோல்வி தழுவியுள்ளது பள்ளிகளுக்கு இடையிலான மாநில இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சென்னையின் செயின்ட் பீட்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது திரைச் செய்திகள் இசைத்துறையில் டிரம்ஸ் சிவமணியின் பங்களிப்பை கௌரவித்து மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது நன்றி தெரிவித்துள்ள சிவமணி அவர்கள் இந்த விருதினை தனது தாயாருக்கு அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார் ரவுடி பேபி பாடல் பனிரெண்டு கோடி பார்வையாளர்களுக்கு மேல் பார்க்கப்பட்டு புதிய சாதனை படைத்துள்ளது தற்போது வரை அந்த பாடலை பனிரெண்டு கோடியே அறுபத்தி லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர் மொழி தெரியாதவர்களும் இப்பாடலை கேட்டு ரசிக்கின்றனர் கல்லூரி பரதேசி ஜோக்கர் போன்ற பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் செலியன் டூலட் படம் மூலம் இயக்குநராகி உள்ளார் சந்தோஷ் ஷீலா நடித்துள்ள இப்படம் சென்னையில் வீடு தேடி அலையும் நடுத்தர குடும்பத்தை பற்றிய கதையில் உருவாகி வருகிறது சூர்யா நடித்துள்ள என்ஜி படத்தின் டீசர்ட் காதலர் தினமான பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளிவாக உள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்